சருமிகி ஜ குரு கிருப்பையால் அருணகிரண அனுகிரகம் பண்ணி கொடுத்த குந்த கந்தர் அனுபவத்து கந்தர் அனுபூதி அருணகிரணியாசன் கிடைத்தது நித்தியம் குமரா குமரா முருகாச்சரணம் வள்ளி தேவசேனா காந்தஸ்மரணம் ஜய ஜய் சுபிரமணியோம் மயூராதிரூடம் மகாபாக்கியகூடம் மனோஹாரிதேகம் மகச்சித்தேகம் மகிதேவதேவம் மகாவேதபாவம் மகாதேவபாலம் பஜயலோகபாலம் முருகாச்சரணம் முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருக முருகா முருகா முருகா முருகா முருகா நாம் உயர்ந்த ஒரு நூலை பார்க்கிறோம் கந்தரனுபூதி இது அனுபவ கிரந்தம் இது அனுபவ கிரந்தம் உயர்ந்த விஷயம் இப்படி சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறான் அந்த அருணகிரிநாதர் கந்தன் கருணையை அடைவதற்கு முன்னாலும் அடைந்த அழைந்த போதும் அழைந்த பின்னும் அவருடைய கடைசியா அவர் வந்து இந்த மனுஷ சரீரத்துல முக்தி அடைஞ்சாச்சு இருந்தாலும் கைக்கரியம் தொண்டு தொண்டு பண்ணுறார் கிளியாயிருந்து தொண்டு பண்ணார் அப்படி இருக்கார் மீனாட்சி அம்மையினுடைய கையில் இருக்கார் முருகனுடைய கையிலையும் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படியெல்லாம் இருக்கும் இது வந்து தீர்மானமெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதாவது வந்து கிளையாக இருந்தபோது பாடினது கிளையைக்கு அப்புறம் அப்புறம் வந்து பாடினது முன்னாடி அதெல்லாம் ஒன்றா நமக்கு சாரம் வந்து அவர் பாடினா அந்த உயர் அப்போ அவர் கொடுத்த இந்த கிரந்தங்களில் இந்த அனுபூதி தான் ரொம்ப வசத்தி அது நமக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா இது பக்தி ஞானத்தை பற்றி சொல்கிறது அதுவும் ஒரு ஜீவன் கீழ் நிலையில் இருக்கக்கூடியது மேல்நிலைக்கு போகிறதுக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான ஸ்டேஜில் போகும் ஆனால் அவருக்கு என்ன ஆச்சுன்னா எல்லா ஸ்டேஜையும் தாண்டி கொண்டு மேலே வந்து வச்சாச்சு இப்போது இப்படி வச்சுப்போமா இப்போ பழனி மேலே போகிறீங்க பழனி இப்போ அடியேன்னு வந்து அவள் வயசாகிடுது கா முழங்கால் வலி அந்த நடந்து போகணும் முடியல மூச்சு வாங்கிறது சக்தி இல்லை பார்க்கணும் இப்படி இருக்குங்க இப்போ அவர் போராடும் அவர் என்ன பண்ணார் அருணகிரணாதன் அருணகிரணாதர் வந்து முதல்ல பழனி கோவிலுக்கு வரத்தையும் இஷ்டம் இல்லை நான் சொல்கிறதுலாம் ஒரு உதாரணமாக புரிவதுக்காக சொல்லணும் நான் இல்லை அவரை வந்து நேர வலுக்கட்டாயமாக அவர் கொண்டு வந்து வச்சு நேரை கொண்டே கையில் கொண்டு போய் மேலே தூக்கி கொண்டே அவர் முருகனுடைய சன்னிதானத்தில் அப்படியே வச்சுட்டார் வச்சுட்டு அவர் மட்டும் முருகனாக வரும் மற்ற இருக்கார் அவர் முழுக்க அந்த நிர்குணமான பிரம்மம் சகுணமாக பழனி ஆண்டவனாக இத அந்த கோமநாண்டியாக இல்லை ராஜ அலங்காரத்தோடைய அவன் தரிசனம் கொடுத்து ஞானத்தை கொடுத்து அவரை பாட சொல்லி இருந்தேன் இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க அப்படி இது இப்போ இது வந்து ஆகிடுத்து அவருக்கு இதுவும் ஆகிடுது மோட்சம் மாதிரி ஆகிடுத்து அந்த மோக்ஷானந்தத்தை அனுபவிக்கிற மாதிரி ரூபத்தோடு அவர் அனுபவிக்கிறார் ான் இப்போ இது அனுப்பணும் அப்போ நம்ம என்ன அவ்வளோ கஷ்டப்படணும் இங்கேருந்து கையில் காசு கிடையாது அவ்வளோ உடம்புல சக்தி கிடையாது புத்தி இல்லை ஒரு தீர்மானமான ஒரு பிடிவாதம் இல்லை அதாவது முருகனை தரிசனம் பண்ணணும் அப்போ அவருக்கு ஆச்சுன்னா அப்போ அந்த ஸ்டேஜ் அது சொன்னதே ஒரு சின்ன ஒரு உதாரணம் அவ்வளோ உள்ள சரியான உதாரணம் இல்லை இருந்தாலும் அப்படி அவருக்கு அனுகிரகம் பண்ணப்பட்டது அப்படி அவர் கொடுத்த அந்த அனுபூதி உயர்ந்த கிரந்தம் நூல் அதில் சந்தேகமே கிடையாது இதில் வேறு விதமாக பார்க்கலாம் இது ஒரு ஒரு கோணத்தில் பார்க்குறது இதில் சில சரி பண்ண சரி பண்ண வேண்டியிருக்கு பார்ப்போம் சரி பண்ணால் நம்ம என்ன வசதி கிடையாது நம்முடைய ஒரு அதாவது அதுதான் இங்கேயும் அந்த இது இருக்குது அபிமானம் இருக்கும் அபிமானம் கடைசி வரைக்கும் போகுது போகிறது ரொம்ப கஷ்டம் இப்போ மற்ற கிரந்தங்கள்லாம் பெரியவர்கள் சொன்னதை வச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் அது சரி பண்ணணும் இந்த நான் இதில் இந்த அனுபவத்தை வந்து முருகனுடைய ரூப வண்யத்தையும் அவனுடைய குணங்களையும் அவனுடைய வாகனம் அவனுடைய ஆயுதங்கள் அவனுடைய கொடி இப்படி அவனை சம்பந்தப்பட்ட அங்க உப்பாங்க பிரத்யங்கன்னு சொல்ற மாதிரி அதை சொல்றது தானத்தை கொடுக்குறத பற்றி சொல்றது நம்ம பாச பந்தங்கள்ல அப்படி அதாவது புத்திரேஷனா தனேசனா அப்புறம் இந்த வித்தைஷனா அப்புறம் வந்து ஸ்திரீஷனா இப்படியும் அந்த மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசி இப்படியெல்லாம் இருக்கிறதுல கலங்கி போயிருக்கக்கூடிய நம்முடைய அவல நிலையை காண்பிக்கிறாப்பில் இருக்கும் அடுத்தது மனசு வந்து அடங்காமல் போய் இந்திரியங்கள் சுகங்கள்லாம் அடங்காமல் போய் முருகனை பார்த்து போகலேன்னு சொல்கிறக்கூடிய அது வருத்தக்கூடக்கூடிய வருத்தத்தை தெரிவிக்கிற மாதிரி ஒரு நிலை இருக்கும் அதுக்கப்புறம் மனசு சாந்தமானதில் அந்த தியான யோகத்தில் இருக்கிறாப்பில் அருள் அடைந்து அனுகிரகத்தை அடைந்து அந்த ஞான அனுபவ நிலை ஞான அனுபவ நிலையை சொல்லும் அப்புறம் மற்றவர்களுக்கு பிரதேசம் சந்தேகம் இல்ல அருணகிரிநாதர் ஒரு குருநாதர் என அவருடைய அனுகிரகத்தை அடைஞ்ச அவர் மூலமா முருகன் காரியத்தை சாதிக்கிறான் எந்த காரியத்தை உலக மக்களை அடியேன திருத்துவதற்காக சாதிக்கிறார் அப்போ இப்படி இந்த இந்நிலையில வந்து அனுபூத்தி இருக்கிற பார்க்கலாம் நேற்றுக்கு விட்ட இடத்துல என்னன்னா முருகன் அடிய அவனுடைய அருள் பெற வேண்டும் அதுக்கு சொன்ன இருபத்தி அஞ்சாவது மெய்யோன் வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அழகத்தகுமோ கையோ அயிலோ கடலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகன் நான் வந்து இப்படி உலக வாழ்க்கையில இந்த பூமி வாழ்க்கையில அப்படியே அப்படியே முழுகி போய் இது பொய்யான வாழ்வை வந்து மெய்ன்னு நினச்சிண்டு அழியக்கூடிய சரீரத்தை மெய் நடிச்சுண்டு எல்லா விதமான இந்திரிய சுக்கங்கள் மேலான சுகம் நடிச்சுண்டு வருத்தங்களையும் கஷ்டப்பட்டு இப்படி வாழ்க்கையில அப்படி ஆசை இருந்து அலைகிறேன்னு மறுபடியும் மறுபடியும் நான் வந்து ஜனன மரண துக்கத்தில் இருக்கேன் பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இருந்து இருக்கேன்னு இது சரியா இது இப்படிப்பட்ட விபரீதமான ஞானத்தை நீ போக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டு அவனுடைய அனுகிரகத்தை பார்த்துக்கிறாப்பட நேர்த்திக்கு பார்த்த விஷயத்தில் இன்னைக்கு உண்டான பாசனம் வசதி அதுக்கு முன்னால் பகவத்கீதையில் கண்ணன் சொல்கிறத பார்க்கலாம் இதே தான் விஷயம்னு சொல்லல அதனால் இருக்கு சொல்லணும்னா வந்து ஒரு பிரகரண கிரந்தம் ஒரு ஸ்ரு ஸ்மதி அது வசத்தியான விஷயம் எல்லாரும் பகவத்கீதத்தை தான் அது ஒரு காரணத்தை காட்டி சொல்லுவார்கள் ஞான நூல் உண்டா இல்லையா இப்ப அப்படின்னு சொன்னது முன்னால ஞான நூல் தானே அப்போ இது நம்ம அனுபூதி அதில் சொல்றது என்னன்னா ஆறாவது அத்தியாயத்துல உத்தரே தாத்மன ஆத்மானம் ஆத்மான அவசாரிய ஆத்மேவக்கியாத்மன வந்து ஆத்மீவ ரிபுராத்மனா அது சொன்னால முன்னால் சொன்னதுன்னா நெகி யதாகி நேந்திரியார்த்தே நான் கர்ம சொல்ல சொந்த சர்வசங்கல்ப சன்னியாசி யோகாரோட திருச்சனை முதல்ல சொல்லியிருக்கான் நிறைய கர்ம யோகத்தை பற்றியும் மாதிரி அடிய இப்போ சொன்ன இந்த விஷயத்துக்கு விஷயத்தெல்லாம் அங்கே காமிச்சிருக்கான் கண்ணன் அதே திருமந்திரம் ஏற்கனவே சொல்லிருக்கேன் திரு மந்திரம் ஒரு சாஸ்திரம் திரு வாச்சகம் ஒரு ஸ்தோத்திரம் இது ரெண்டு தான் அந்த பன்னெண்டு திருமுறைகளில் வசத்திய ஏன் எல்லாம் கூட பேச உங்க கிராமம் இல்லை ஒன்னும் இல்லை புரிவதற்காக சொன்னது அவ்வளவுதான் வேற ஒன்னும் இல்லை அதா அப்படின்னா ஏதோ நம்ம துண்டு செய்வசி தான் படித்ததுனால வந்த ஒரு ஏதோ எல்லாம் தெரியுங்கிறப்ப மாதிரி ஒரு ஒரு மெதப்பு அதுதான் தப்பு என்ன பண்றது அப்போ திருமந்திரம் வசத்தியான ஒரு சாஸ்திரம் திருமூலர் கொடுத்தது தானே தனக்கு பகைவனும் நட்டானும் தானே தனக்கு மறுமையும் இம்மையும் தானே தான் செய்த வினைப்பயன் தூய்பானும் தானே தனக்கு தலைவனும் ஆமே இது திருமூலர் படி என்ன சொன்ன உத்ரேத் ஆத்மானம் ஆத்மானம் ஆத்மானம் சார் வந்து ஆத்மே வெறுப்புராத்மனா இங்க என்ன சொன்னார் இதுல இதில் அனுபவத்தில இப்போ மூணு மூணு விதமான மூணு டைரக்ஷனில் மூணு விதமான விஷயம் ஒரே விஷயத்தை சொல்றதா பாருங்க ஐயோ ஈழோ கடலோ முழுதும் செய்யோ ஐயோ அடியேன் அலையத்தகுமோ மெய்யான என வெவ்வினை வாழ்வை உகந்து மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ இதுதான் அப்போ நம்ம முருகன் கிருப்பையில் அவர் கொடுத்த அந்த அனுபூதி வசத்தி வசத்தியார் வசத்தியஸ்ட் ஓகே ஆனால் இது என்ன கஷ்டம்னா இவ்வளவு தெரியாமல் போடுத்தி இவ்வளவுனாலும் தெரியாமல் போடுத்து நான் வெறும் உருவாயிருவாய் மாத்திரம் சொல்லிட்டு அழிஞ்சிட்டு இருந்தேன்னு இன்னையாவது வந்து கா நேரம் இல்லை அப்படிங்கிற காரணத்தை காமிப்பும் காமிச்சும் இதை வந்து தினம் சொல்லாமல் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு சின்ன புத்தி வந்தது ஸ்டடியாகணும் அதுதான் முக்கியம் இன்றைக்கு உண்டான பாரம்பரியம் இது இதை விட இது இன்னைக்கு உண்டான பாரசுரம் இருக்கு இது ரொம்ப சக்தி இதுக்கு அநேகமாக ஒரு ஆடியோவில் பதினாறு எம்பி அதாவது என்ன என்னை கட்டி போடுறதையும் பதினாறு எம்பிக்குள்ளே போடணும் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியாது அப்போது இது அநேகமாக இந்த ஒரு பாசுரத்துக்கு ரெண்டு ஆடியோ வரும் ஆதாரமிலையன் அருளை பெறவேன் ஆதாரமிலையன் அருளை பெறவேன் நீதான் ஒரு சற்று வினீந்திலேயே வேத ஆகம ஞான வினோத மனோ மனோ தீதா சுரலோக சிக்காமணியேன் ரணம் ஆதாரமிலேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைத்திலேயே வேதாகம ஞான வினோத மனோ மனோ தீதா சுரலோக சிக்காமணிய ஆதாரமிலேன் அருளை பெறவே இதுதான் இந்த ஒரு பாசுரத்துல ரொம்ப கீவேர்டு வார்த்தைகள் ர முக்கியமான விஷயம் இந்த பரம நிர்வேரத்தை காண்பிக்கக்கூடியது அவருக்கு எதுக்கு நிறுவனம் அதான் சொன்ன இந்த அவர் அதாவது சாதாரண ஒரு நிலையில முருகன் சொல்லி திருப்புகள் பாடிக்கார் அப்பவருடைய ஒரு ஓரளவுக்கு ஞானம் அடைஞ்சா செலச்சி அதுல இருந்து முருகனுடைய அனுகிரகம் அடைந்து அந்த சமாதியில் போய் அந்த முருகானந்தம் சொல்லுவார் அதாவது அந்த பிரம்மானந்த அனுபவிச்சுண்டு இருந்து பாடக்கூடிய அந்த ஸ்டேஜில் கிளியா இருக்கிற போதோ கிளி முன்னாலேயோ அந்த ஸ்டேஜிலோ பாடின விஷயம் இருக்கேன் அது இந்த எல்லாம் கவர் பண்ணியிருக்கு எல்லா விதமான அந்த ப்ராசஸ் பாடியேன்னு ஒரு சாதாரண ஒரு ஜீவன் இந்த ஜீவன் வந்து இந்த ஜீவன் ஜீவபோதத்தை விட்டு சிவபோதமாகியும் அந்த முருகனு முருகன் சொல்லப்பட்ட ஞான ஸ்கந்தனுடைய ரூப லட்சணத்தில் போய் கலந்துடணும் சாயுஜ அனுபவத்தை அடையணும் அப்போ எவ்வளவு ஸ்டேஜ் தாண்டி போகணுங்கிறத சொல்லிட்டு இருந்திருக்கேன் அப்போது அது இல்லாமல் அவர் நேரம் கொண்டே போட்டாரா அப்போது அந்த இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய நமக்கு உபதேசம் பண்ணுறாப்புல இருக்கும் இதெல்லாம் சொன்னேன்னா அவர் அனுபவிச்சார் ஏன் இந்த இவ்வளோன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு அனுபவத்தில் ஒரு எக்ஸ்பர்ட் கேட்டார் அவன் அம்மா அவருக்கு அனுபூதி கிடைச்சதுன்னா ஏன் வந்து மற்ற சாதாரண விஷயங்களெல்லாம் அவர் சொல்கிறார் அப்படின்னா இதுதான் அதுக்குண்டான ஒரு விளக்கம் ஆன்சர் அதனால் இந்த அனுபூத்தியும் இதற்கு ப்ரூஃப் எல்லாம் சொல்ல முடியாது அனுபூத்தி அரு அருணகிரநாதர் மட்டுமே முருகன் கிருப்பையால் கொடுத்த அனுபூத்தியும் அனுபவமான நூ அடுத்ததே இந்த விஷயங்கள்லாம் அவருக்கு ஒத்து வராட்டாலும் நமக்கு உபதேசம் பண்ணுறாப்பில் வச்சுக்கலாம் ஆதாரமிலே நருளை பெறவேங்கிறதை பரம நிர்வேதத்தை காண்பிக்கூடியது இந்த நிர்வேதம் வசத்தியான விஷயம் அப்படின்னா என்னென்ன ஒன்று நிர்வேதம்னா அதாவது நான் எப்படி இருக்க வேண்டிய எப்படி கட்டுப்போயிட்டேன்னே இன்னும் நான் வந்து முருகனுடைய கிருப்பையை கிடைப்பதற்கு இவ்வளோ வசத்தியான விஷயம் அந்த வசத்தியான விஷயத்துக்கு எனக்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் தகுதி இல்லையே அதாவது குவாலிஃபிகேஷன் படிப்பு இல்லை அதாவது மனசு தூய்மை பண்பு மனசு பரிபக்குவமானது பரிபக்குவமானது புத்தி அந்த அவ்வளோ பரிபக்கம் இல்லையே என்னுடைய இது ஆ இது பண்பட்டு இல்லையே எந்த விதத்துலையும் பிரயோஜனம் இல்லையே அப்படி இருக்கிறவனுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத இவ்வளோ தூரம் அனுகிரகம் உண்டுக்காரு நீ எப் கெட்டு நான் இதற்காக அவனுடைய அனுகிரகத்தை அடைந்ததற்காக உழைக்கணும் அதுக்காக வந்து அவனை பாடணும் அதுக்காக அவனை கஷ்டத்தை மற்றவர்களுக்கு சொல்லி மற்றவர்களுக்கு உலகத்தாருக்கும் முருகபக்தியும் அந்த ஞானத்தையும் போற்ற வேண்டும் இப்படியெல்லாம் பண்ணுறது இருக்கு இதுதான் வந்து ஒரு நிர்வேதமும் ஒரு வருத்தப்படும் செய்யும் மற்றவர்களுக்கு சொல்லணும் அதுதான் அவர் சொல்கிறார் ஆதாரம் இல்லைன்னா ஆதாரம் இல்லைன்னா இப்போ வந்து ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சொன்னால் தான் புதிய உண்டு தலையடுத்து வந்து மெடிக்கல் எக்ஸாமினா ஒரு நீட் பாஸ் பண்ணுன்னு சொல்கிற காரியன் அந்த உயர்ந்த ஒரு நிலையில் குறைஞ்ச பட்சம் அந்த மெடிக்கல் எஜுகேஷன் தெரிவதற்கு இந்த ஒரு அடிப்படை அறிவு தேவையாக இருக்கு அந்த புத்திபூர்வம் அறிவு தேவையாக இருக்கு அதனால் பிஎம்ஐ காம்பளக்ஸ் சொல்லுவோம் பாடி மைண்டு இன்டெலக்ட் இந்த இதை தாண்டி அகங்காரத்தை தாண்டி அந்த அந்த நிலைக்கு இந்த ஜீவன் போகணும் இந்த உணர்ச்சி பூர்வமாக உணர்வு பூர்வமாக போகணும் அப்போது அந்த இன்னும் ஒரு பெரிய தடங்கள் இருக்குது அதுதான் வந்து கிரேட்டு இந்த வால் ஃபயர் வால் அதுதான் பிரகிருதி மாயை அதை வந்து அவனுடைய கிருப்பையால் தான் முடியும் அதனால் தான் அவனால் தாழ்வானுங்கன்னு சொல்லும் அப்படி இருக்கக்கூடியதையும் இந்த ஆதாரமிலேன்னு சொல்கிறது ரொம்ப நிர்வேதத்தை காமிக்க அப்ப நிர்வேதம் என்ன இட அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய நிர்வேதம் வரணும் அது அவருக்கு இருக்கிற மாதிரி சொல்லி நமக்கு உபதேசம் பண்ற மாதிரி இருக்கு மனோதீத்தன்னா மனசுக்கு எட்டாதவன் சிக்க சிக்காமணினா தலையில சூடக்கூடிய அந்த ஒரு முருகா ஆதாரம் இல்லாத அடியான் உன்னுடைய அருளை அடைவதற்கு கொஞ்சம் கூட அதை பற்றி நினைக்கவே இல்லையே பேசவே இல்லை கேட்கவே இல்லையே சுப்பிரமணியா ஞானஸ்கந்தா அனுகிரகம் பண்ணுன்னு கேட்கவில்லை அதை பற்றி அடையணுங்கிற இதே உலகத்திலே அப்படி ஒன்று இருக்கணும் அதாவது இந்த சம்சார சேர் சம்சார சாக்கடையில் கிடைக்கிறேன் அப்போ வேதம் ஆகமம் ஞானம் இப்படிப்பட்ட உபதேசம் பண்றது விளையாட்டா கொண்டவனே வேத ஆகம ஞான வினோதா விளையாட்டை கொண்டவனே இனி மனசுக்கெல்லாம் எட்ட முடியாதவனு மனசால் அறிய முடியாது எதுவும் சாதகம் எது அப்படின்னு தைத்திரிலையும் அதாவது வாக்குக்கும் மனசுக்கும் எதோவா இனவர்த்தந்தே எதோவா இனவர்த்தந்தே அப்பிராப்பி அப்படி எட்ட முடியாதவனு தேவலோகத்திற்கு சிறந்த முடிமடிகேன் ஆமாம் அவர் தான் சேனாபுத்தியாக முடியாது அப்போ வேறு துணை யாரு எனக்கு இல்லையே நுண்ணை விட்டால் எனக்கு யாரும் கிடையாது யாரும் வேண்டாம் அதாவது எனக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு உன்னை விட்டால் வேறு யாருமே இது கரில்லை நாதி இல்லை அநாதியனா அனாதனாக இருக்கேன் அப்போ உன்னை விட்டால் வேறு துணை இல்லை எனக்கு அதனால் நான் கடை தேர வழி செய்வேன் பொறுமா இந்த வார்த்தை தான் சரியாக உன்னுடைய அனுகிரகத்தை அடைந்து உன்னுடைய அனுகிரகத்தை அடைவதற்கு எனக்கு ஆதாரம் இல்லை உன்னுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு எந்த ஒரு தகுதி இல்லை இருந்தாலும் நான் கடை தேர்வதற்கு எனக்கு ஒரு வழி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாப்புல இந்த பகுதியும் இந்த செய்யுள் இதுல வந்து அவுட்டர் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் வந்து முக்கியவனம் இறைவனுடைய அனுகிரகத்தை அடைவதற்காக இது காமிக்கப்படுது அதாவது அப்படின்னா பேசிக் குவாலிஃபிகேஷன் ஒத்துக்கணும் முன்னால் சொல்லுவோம் அடிப்படை குணம் திறமை அந்த பண்பு நடத்தை மனசு புத்தி சித்தமெல்லாம் உயர்வு நிலையில் இருக்கணும் ஆனால் அப்படி இல்லையே சா சாக்கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்கணும் காமக்ரோதரோ பகம் அந்த மதமாக சரியம்னு சொல்லப்பட்டவங்களால் மாட்டின்றி நமக்கு ஷடூர்மின்னு சொல்லுவார்கள் ஒம்பது ஆறு விதமான கஷ்டங்கள் அதாவது பிராணனுக்குத்தான் பசி தாகம் சரீரத்துக்கு தான் பிறப்பும் இறப்பும் அப்புறம் மனசுக்கு தான் துக்கம் சோகம் மோகம் இதெல்லாம் மாட்டின்னு இருக்கேன் இப்படி கஷ்டப்படுறேன்னு வீடு வாசல் மக்கள் பர பல விபங்களை இப்படி மாட்டின்னு இருக்கேன் ஏன்னா அப்படி இருக்கிற போதும் உன்னுடைய அருணை அணுவதற்கு குறைஞ்ச ஒரு ஒரு நீ சொல்லும்ைவ சித்தாந்த பிரகாரம் சரிய கிரே யோகம் ஞானம் அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணலையே பற்றி ஒண்ணு நினைக்கல வருத்தப்படுற சொல்லக்கூடிய பின்னை ஒருவரையான் பின் செல்வன் பன்னிரகை கோலப்பா வானோர் கொடியவினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வு இப்படி ஒரு பாட்டு இருக்கு அப்படி ஆதாரமில்லாத நிலையில சுப்பிரமணியா ஞானஸ்கந்தா நீ அனுகிரகம் பண்ணலேன்னா அப்போ இருக்கக்கூடிய இந்த வர் இது தெரிஞ்ச படியார்கள்னா அதே மாதிரி பல பேர் ஆதரவு இல்லாமல் இருப்பார்களே அப்போ வருத்தம் அடைவார்களே அதனால் நம்ம மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக இந்த பாட்டை வந்து நம்ம பாசுரத்தை கொடுத்துருக்கார் அருணகிரா அதனால் பாடினா என்ன கிடைக்கும் ஆண்டவனுடைய ஞானஸ்கந்தனுடைய அருணை நம்ம நான் கருணை கருணை அவனுடைய பார்வை நம்மை நோக்கி திரும்பும் அவனுடைய அவ்யாத கருணாமூர்த்தியாயிருக்கக்கூடிய அந்த சுப்பிரமணிய கடவுள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரம்மணிய சரணம் பிரபத்திய சுப்பிரமணிய சரணம் பிரபத்தியன்னு சொன்னால் அப்போ நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணுவார் அதுதான் சொல்கிறது தப்த சாமி கரப்பா பிரக்கியம் தப்த சாமி கரப்பிரக்யம் சக்தி பாகும் ஷடானனம் மயூரவாகனாரூடம் ஸ்கந்தரூபம் சிவம் பஜே சிவம் தான் ஸ்கந்தம் ஸ்கந்தம் தான் சிவம் அதுதான் பரமாத்மஸ்வரூபம் அதுதான் நமக்கு வந்து நிர்குணமாக இருக்கக்கூடியதை பற்றி தெரிஞ்சுக்க முடியலையே சகுணமாக இருக்கக்கூடிய ஒரு ஏகமூர்த்தியாக ஏகமுகத்தோட ஞானதண்டத்தோட கரும்பு தண்டத்தோட வச்சுட்டு இருக்கிற தண்டபாணியோ அல்லது ஷண்முகனாக கொஞ்சு கொஞ்சம் இருந்தாலும் எனக்கு ஆதாரம் இல்லையா நீதான் எனக்கு அனுகூலம் பண்ணும் அப்படின்னு சொல்றப்பல இந்த ஒரு பாட்டு நம்ம பார்க்கணும் இந்த பாசுரத்தை இந்த நம்ம ஞானம் பெறலாம் நலம் பெறலாம் என்னாலும் வானம் அரசால் வரம் பெறலாம் மோன வீடே ஏறலாம் யானைக்கிளையான் யானைக்கிளையான் சுப்பிரமணிய சுவாமி திருப்புகழை கூறினோருக்கு ஆமே இக்கூற்று திருப்புகழனுடைய திறப்பை சொல்கிறது எல்லாரும் அழகா ராகத்தோடு படி இருப்பார் அப்போ பதினாலாயிரத்தி ஏதாவது பதினாறாயிரம்னு சொல்கிறார் பதிமூணாயிரத்து சொச்சம் வந்து வேற இடத்துல காமிச்சிருக்கோம் இது வந்து கிருபானந்த வாரியார் சொன்ன கணக்கு அதில் இப்போ இருக்கிறது ஆயிரத்தி முந்நூற்றி எட்டு பாட்டு தான் அந்த முருகன் திருவட்சங்கத்தில் விடாமல் அதை வந்து போடுவார்கள் இதில் என்ன விஷயம்னா சில பேர் சொல்லணும் அந்த விடாமல் எழு எழுபத்தி ஓரு எழுபத்தி ரெண்டு வருஷமாக ஸ்கந்தசக்தி கொண்டாடுகிறார்கள் ஒரு பெரியவர் இருக்கார் தலைவர் அவர் வந்து கண் கண்ணாயினார் நேரம் வந்து அந்த முருகனுடைய இதை ஆராதனை லக்ஷார்த்தனை அந்த மாதிரி விஷயங்களை மாற்றம் பார்த்துட்டு இருப்பார் ஒரு சீதரன் ஒத்து இருக்கார் அவர் வந்து மொபைல் என்சைக்ளோபீடியம் முருகனை பற்றி இருக்கக்கூடிய மொபைல் என்சைக்ளோபீடியா எல்லா முருகனை பற்றி அவரும் கையில் வச்சுட்டு இருக்கார் வெங்கடராமத்து இருக்கார் அனுபவத்தில் எக்ஸ்பர்ட்டு அவரை மனசில் வச்சுன்னு அவரை பார்த்துன்னு பயந்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தது லக்ஷ்மி நானந்தார் அழகாக பாடுவார் பாடினா கல் அப்படியே ஜலம் கொட்டணும் சைதாப்பேட்டம் வண்ணாந்தோட கல் மாதிரி இருக்கக்கூடிய அடியனுடைய நெஞ்சமும் ஊருகும் அப்படி அவர் பாடுவார் இருந்தவர்கள்லாம் சில பேர்லாம் அழகாக அப்படி பாடினவர்கள்லாம் மறைந்துவிட்டார்கள் எல்லாம் முருகனுடைய திருவடி அடைந்துட்டார்கள் டாக்டர் ராகவன் இருந்தார் டெல்லியில் அவர் வந்து அப்படியே அதே மாதிரி பாடக்கூடியவர் அவருடைய திருப்புகள் கேட்டால் அப்படியே கண்ணில் ஜனம் அப்படியே கொட்டும் அப்படியெல்லாம் இருக்கார்கள் அந்த பாடல்கள் இவர்கள் பாடுகிறார்கள் அந்த இதில் புஸ்தகம் போடுறார்கள் அதிலெல்லாம் இவர்கள் திருப்புகள் அனுபவிக்கிறாரு இந்த அனுபூத்தியும் நம்ம முடியல அனுபூதியாக சொல்லுவோங்கிறதுனால அப்படி மனசுக்கு எட்டாத சுவாமி யானாஸ்கந்தன் அவன் வந்து வேதங்கள் ஆகமங்கள் ஞான அதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லணும் அப்போ இந்த பன்னெண்டு திருமுறை எடுக்கிறதுக்கே காரணமாக இருந்த நம்பியாண்ட நம்பி என்னை நினைத்தடிமை கொண்டேன் நிறைந்து அடிமை கொண்டேன் இடர்கெடுத்து தன்னை நினைய தருகின் தருகின்றான்னு அப்படி அவனை முருகனை நினைப்பதால் வரும் இப்போது பகவான் நம்மளை நினைக்கிறான் அதனால் தான் நம்மளால் ரெண்டு வாரத்தை உளர முடிஞ்சது குழந்தை பிறக்கிறது அம்மா வயிற்லேருந்து பிறக்கிறது அம்மா வந்து அதுக்கு பால் கொடுத்தால்தான் அது வந்து கொஞ்சம் நாள் பிழைக்க முடியும் அதுக்கப்புறம் பிழைச்சிக்கிறது வச்சுக்கோங்க அதுக்கு வந்து பால் கொடுக்கணுங்கிற எண்ணம் அதுக்கு எங்கே வருது அம்மா இதுதான் அம்மான்னு எப்படி தெரியும் அம்மாவே எடுத்து பால் கொடுக்க வச்சு அவளை வந்து கண்டிக்கிறார் அது மாதிரி இந்த உலகத்திற்கு எஜமானன் சுப்பிரமணிய சுவாமி அவனுடைய பெருமையை அருணகிரிநாதர் சொன்னால் தான் நமக்கு புரியும் அப்போது அதுதான் அவர் சொல்கிறார் அந்த அனுபவத்தில் இப்போ பார்க்குறது என்னன்னா சுரலோக அப்படிப்பட்ட சுரலோகத்துமானம் தேவலோகத்துக்கு சிகம சிகாமணியாக இருக்கக்கூடிய ஏ பிரபோ நீ வந்து அந்த வேத ஆகம எல்லாவற்றிற்கும் விளையாட்டோ உபதேசம் பண்ணக்கூடியவன் விளையாட்டோ உபதேசம் பண்ணக்கூடியவன் மற்றவருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியவன் அப்படிப்பட்ட நீ வந்து ஒன்று வேதங்களாலும் ஆகமங்களாலும் ஏற்படக்கூடிய ஞானம் இருக்கேன் அதில் பொழுதுபோக்கக்கூடு வேறுனு அப்படின்னு சொல்கிறார் அப்படியெல்லாம் இல்லை ஞானம் உபதேசம் பண்ணுறவராக இருக்கணும் ஞான உபதேசம் பண்ணுறவர் அப்போது மனத்துக்கு எட்டாதவன் வாக்குக்கும் எட்டாதவன் சுர்லோக சிக்காமல் தேவலோகத்தினுடைய சிக்கரமாக முடிமணியாக இருக்கேன் ஆதாரம் இல்லை உனக்கு திருவடியை அடைவதற்கும் எனக்கு எந்த ஒரு பற்றுக்கோடும் இல்லாதவனாக இருக்கேன் அப்படின்னா வேண்டி எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லை உன்னுடைய அருளை பெறும் உன்னுடைய அனுகிரகத்தை விடுவதற்கும் எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லையும் அப்படின்னு நீ தான் சற்றும் நீ தெரியும் நீ தான் என்னை பற்றி கேரப்பன்ல அப்படிங்கிற அப்படி சொல்கிறாப்புல இருக்கலாம் மேலே பார்ப்போம் ஞானஸ்கந்தார்பணமற்றும் தேர்முருகனு கருவரா